السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستعفر ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات عمالنا من يخذي الله فلا مدللا ومن يبدل فلا حذي الله ونشعد أن لا إله إلا الله ونشعد أن محمدنا عبده ورسوله அல்லாஹும சொல்லி على முகமதின் அலா அலி முகமதின் கமா சொலை அலா இப்ராஹிம் அலா அலி இப்ராஹிம் இன்னக்கமீது முஜித் அல்லாஹும பாரிக் அலா முகமதின் அலா அலி முகமதின் கமா பாரத் அலா இப்ராஹிம் அலா அலி இப்ராஹிம் ஹமிது அலஹ்துல்லா அல்லாவுடைய மாபெரும் அருளால் நபிசில்லாலஸ்துடைய வாழ்க்கை வரலாற தொடர் நம்ம ஒரு தொடர்படியாக பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில கடந்த அமர்வுல நபி சொல்லாஹஸ்லம் ஏகத்துவத்தின் பக்கம் அந்த மக்களை அழைத்த போது அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் அவர்களுடைய எதிர்வினைகள் என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அப்போ சென்ற சென்ற அமர்வில் அவர்கள் எந்த மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற வந்து ஒரு ஏழு டாபிக் பார்த்தோம் இன்றைக்கு வந்து அடுத்ததாக எட்டாவது அவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க ரசுல்லா செல்லா ஹஸ்லத்துக்கு அழுத்தம் அவருடைய ஏகத்துவ பணியை வந்து ஏகத்துவ அழைப்பை நோக்கி அந்த அழைப்புக்கு வந்து அழுத்தம் கொடுத்தாங்க நபிசுல்லாலஸ்ல வந்து யாருடைய கீழ இருந்தாங்க அதாவது யாருடைய கண்காணிப்பின் கீழே இருந்தாங்க சொன்னா அபுதாலிப் அவருடைய கண்காணிப்பில் தான் நபிசுல்லால வளர்ந்து வந்தாங்க அவருடைய மகன் அக்கீல் பின் அபுத்தாலிப் அதாவது அலீல் அல்லனுடைய சகோதரர் இவரும் முஸ்லீமானவர் இவரும் ஒரு முஸ்லீம் இவர் இவர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசு நபிசுல்லாலஸ்த வந்துட்டு அந்த குறைசி மக்கள்லாம் வராங்க வந்து அதாவது நபிசுல்லாலஸ்திட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அபுத்தாலிஃப்ட வராங்க அவரை வந்து நம்மளுடைய சிலைகளை திட்ட வேணாம்னு சொல்லுங்க நம்ம முன்னோர்கள் வணங்கிய அந்த சிலைகளை எல்லாம் அந்த கடவுள்களை எல்லாம் திட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபுதாலிஃப்ட வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க உடனே அபுதாலிப் என்ன பண்றாரு அகீல் பின் அபுதாலிஃப் தன்னுடைய மகனை அனுப்பி நபிசுல்ல கூட்டுவாங்க நபிசுல்லாலும் வராங்க வந்து அபுதாலிஃப் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து சொல்றாங்க நீங்க அதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்களேன் சிலைகளை திட்டாதீங்க அவங்க மூதாதவர்களுடைய கடவுளை வந்து திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நபிசுல்லா அலிஸ்லம் வானத்தை பார்த்தாங்க வானத்தை பார்த்து சூரியனை பார்த்து சூரியனை பார்த்து சொன்னாங்க அந்த சூரியனில் இருந்து ஒளியை உங்களால் நிப்பாட்டிட முடியுமா அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை நிப்பாட்ட முடியாது அப்படின்னாங்க இன்னொரு அறிவிப்பில் வருது ஆனால் இது பலகீனமான அறிவு அறிவிப்பு ஒரு கையில் சூரியனும் இன்னொரு கையில் சந்திரனையும் கொடுத்தாலும் நான் இந்த வேலையை விட மாட்டேன் இந்த அழைப்பு பணியை நான் விட மாட்டேன் அப்படின்னு நபிசுல்லா சொல்லி காமிச்சா இப்ப எந்தெந்த வழியிலாம் பிரஷர் பண்ண முடியுமோ எந்தெந்த வழியிலாம் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்தந்த வழியிலாம் நபிசுல்லாஸ வந்து அவர்கள் வந்து இந்த ஏகத்துவத்தை தடுக்க பார்த்தாங்க எந்த சொன்னா ஆரம்பத்துல இங்க வாழ முடியல அவர்களுடைய தொந்தரவை தாங்கி வாழ முடியலன்னு சொல்லி சகாபாக்கள் ஒரு சிறிய குழுவினர் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அபிசினியாவுக்கு போயிட்டாங்க அபிசினியாவுக்கு போய் அவங்க பாட்டு அங்க இருக்கிறாங்க இங்க எந்த தொந்தரவும் இல்ல அவங்க இங்கேயாவது நபிசில அரச வந்து உங்களுடைய தெய்வங்களை வணங்காதீங்க அது தவறானவை கற்களை வணங்காதீங்க அவர்களுக்கு பழி கொடுக்காதீங்க அல்லா மட்டுமே வணங்குங்க உங்களுடைய படைத்த இறையவன் அல்லா மட்டுமே வணங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அது புண்படும் புண்படுவது போல இருந்தது ஆனா அங்க அபிசினியாவெல்லாம் எதுவுமே அங்க நடக்கல அவர்கள் போய் உயிருக்காக அங்க போய் ஒதுங்கி எஜிர செஞ்சு போய் இருக்கிறாங்க இந்த குறைசிகள் என்ன பண்றாங்க அங்கேயும் போயிடுறாங்க எங்க போனாலும் இவங்களை விடாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க குறைசிகள் என்ன பண்ணா அங்கேயும் போய் நஜாசி மன்னன்ட்ட போயிட்டு அவர்கள் வந்து உங்களுடைய இயேசுவ திட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லாத இல்லாத போட்டு விட்டு இப்போ உடனே வந்து ஜாபர் பின் அபுதாலிஃப் அவரு வசனங்களை இறை வசனங்களை ஓதி காட்டுறாரு நஜாசியை நஜ்ஜாசியும் ஓரிரு கொள்கை கொண்டுறார் அவர்கள் அழுத்தம் எந்த அளவு மெனக்கட்டு மக்காவிலிருந்து அபிசினி வரைக்கும் போய் அவர்களை திரும்ப அனுப்புங்க அப்படின்னு பிரஷர் பண்றாங்க ஏகத்துவத்து கூப்பிட்டதுனால அவர்கள் அழுத்தம் கொடுத்தாங்க நபிசுலாஸுக்கும் நபிசுவாசத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அடுத்ததாக பொறாமை வெறுப்பு நபிசுலாஸ்து மேலையும் அவர்களை வைக்கக்கூடிய மெசேஜ் மேலையும் அவர்களுக்கு அவர்களுக்கு பொறாமை எந்த சொன்னா அதுதான் அவர்களை வந்து ஏகத்துவத்தை தவிதை அல்லாவை களிமா சொல்லாமல் தடுத்தது அதுக்கு சிறந்த உதாரணம் வலிதுபின் முகிரா இவன் சொல்லுவான் நபிசுவாசத்தை பார்த்து உன்னை விட நான் சிறந்தவன் செல்வத்தாலையும் நான் நல்ல கவிஞன் இந்த ஊர்ல நல்ல ஸ்டேட்டஸில் உள்ளவன் என்னை வந்து அல்லா வந்து ஏன் நபியாக்கல அப்படின்னா தாயிஃப்ல இருக்கக்கூடிய முகிராபின் ஷாபா இவன் என்ன சொல்லுவான் ஏன் என்னை அனுப்பல அல்லா நான் எவ்வளவு முக்கியமான ஆளு என்னைய அல்லா தேர்ந்தெடுக்காம உன்னை தேர்ந்தெடுத்தான் அப்படி சொல்லி கேட்பான் அப்ப அவர்களிடத்துல பொறாம என்ன விட்டுட்டு அல்லா எப்படி ஒன்ன தேர்ந்தெடுக்கலாம் ஏன் ஸ்டேட்டஸ் என்ன ஓ ஸ்டேட்டஸ் என்ன அல்லா குரானை சொல்லி காட்டுறான் நாற்பத்தி மூணாவது அத்தியாய முப்பத்தி ஓராவசனத்துல மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த குரான் இவ்விரண்டு ஊர்களில் உள்ள பெரிய மனிதர்கள் மீது இறக்கப்பட்டு இருக்க கூடாதா கேள்வி கேட்கிறான் எது இரண்டு நகரங்கள் ஒண்ணு மக்கா இன்னொன்னு தாய்ஃப் இந்த இரண்டு நகரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் தான் இந்த வலிதுபின் முகீராவும் முகீராபின் ஷாபாவும் இவர்கள் கேட்டாங்க ஏன் என் மேல குரான் இறங்கல ஏன் என்ன நபியாக்கல இவர்களை தடுத்தது பொறாமை பொறாமை வெறுப்பு அதே போல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு தாயிஃப்கார் தாயிஃப்கார் அடைந்த முகிராபின் ஷாபா வந்து அவரும் அதே போல அபுஜகலும் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது நபிசுல்லாஸ்லாம் வராங்க வந்து ரெண்டு பேத்துக்கும் வந்து அழைப்பு விடுக்குறாங்க ஏகத்துவத்தை நோக்கி நீங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்துருங்க நீங்க களிமா சொல்லுங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்குறாங்க அழைப்பு விடுத்து முடிச்ச பிறகு அவங்க சொல்லியெல்லாம் முடிச்ச பிறகு அபிஜகங்கள் கேட்குறா நீ முடிச்சிட்டியா அப்படிங்கிறான் முடிச்ச பிறகு நபிசிலாவாசன் வந்து நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அபிஜகல் சொல்றான் பாருங்க எவ்வளவு நக்கல் எவ்வளவு கிண்டல் கேலி பண்றான் நீ செய்தியை எத்தி வச்சுட்டேன்னு நான் அல்லாட்ட நாளைக்கு சாட்சி சொல்லிக்கிறேன் நீ பயப்பட உனக்கு வந்து அந்த கடமை முடிஞ்சிருச்சு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறான் உன் மேல முடிஞ்சிருச்சு நீ என்ட்ட வந்து செய்தியை சொன்னன்னு நானே அல்லாட்ட சாட்சி சொல்லிக்கிறான் நீ அந்த கவலைப்படாத நீ போ நீ செய்தியை சொல்லிட்ட கிளம்பு அப்படிங்களாம் உடனே நபிசுல்லாஸ்லாம் கிளம்பி வந்துடுறாங்க வந்த பிறகு இந்த முகீராபின் ஷாபா வந்து அபிஜகிட்ட கேட்கறான் அவர் சொல்றது உண்மை மாதிரி தானே தெரியுது ஏன் ஏத்துக்கல நம்ம ஏத்துக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அபிஜகல் சொல்றான் அவர் சொல்றது உண்மைன்னு எனக்கு தெரியும் அவர் உண்மையின் தான் நம்மளை அழைக்கிறாரு இந்த சிலைகளை வணங்காதீங்க கல்லை வணங்காதீங்க மரத்தை வணங்காதீங்க முன்னோர்களுடைய வழிபாட பண்ணாதீங்க அல்ல படைத்த ஒருவனே வணங்குங்கன்னு சொல்றது எனக்கு சரின்னு தெரியும் ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன் காரணம் என்னன்னு சொன்னா என்ன சில விஷயங்கள் தடுக்குது அதனாலதான் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபிஜகல் சொல்றான் பாருங்க இந்த நதுவா தாரு நதுவா என்னது அந்த பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் சொல்லக்கூடிய அந்த நாடாளுமன்ற மாதிரி அந்த நேரத்துல எல்லா முடிவுகளும் அங்க உட்கார் எடுப்பாங்க மக்காவில பக்காவில காபூதுல்லால் பக்காத்துல இருக்கக்கூடிய அந்த தாரும் நதுவா அதே போல ரிஃபாதா சிகாயா இது என்னது உணவும் நீரும் வழங்கக்கூடிய பொறுப்பு ஹாஜிமார்களுக்கு அதே போல ஹிஜாபா காபாவுக்கு திரை போடக்கூடிய பொறுப்பு அடுத்தது அந்தில்வா அதாவது அந்த கொடி போர் நேரத்துல போரை முடிவு செய்வதும் போரை டிக்ளேர் பண்றதும் போருடைய கொடி யார்கிட்ட இருக்குன்னு முடிவு செய்யறதும் இந்த பொறுப்பு இது அனைத்துமே நம்மளிடத்துலதான் இருந்துச்சு குசை குடும்பத்தினர்கள் வந்து ஒண்ணு ஒன்னா நம்மள்கிட்ட புடுங்கிக்கிட்டாங்க இப்ப அவர்கள்ட்ட இருந்துச்சு இப்ப நம்ம ஒண்ணு ஒன்னா எடுக்க பார்க்கிறோம் இந்த நேரத்தில் நபியுடைய பொறுப்பும் நபித்துவமும் அவங்கள்ட்ட ஒருத்த அவங்க குடும்பத்திலே ஒருத்தருக்கு வருது நான் எப்படி ஏத்துக்குவேன் அப்படியான் பொறாமை வெறுப்பு அவனை ஏற்க ஏகத்துவத்தை உண்மையை ஏற்க அவனை தடுத்தது எதுன்னு சொன்னா பொறாமை அந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பொறாமைனால அவன் ஏற்றுக்கொள்ள கிடையாது அப்ப இந்த இது மாதிரி இது மாதிரி பவர்ல உள்ளவங்க இவங்க எல்லாமே ஒரு பவர்ல இருக்கவங்க அதாவது ஒரு அவர்கள் சொன்னா அவர்களுக்கு கீழே இருக்கவங்க கேட்கக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் அபிஜகலா இருக்கட்டும் முகீராபின் ஷாபாவா இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே அந்த அந்தந்த கோத்திரத்திற்கு தலைவர்கள் போல இருந்தாங்க இந்த நபர்களை தான் அல்லா குரான் சொல்லி சொல்லி காட்டுறாங்க மல ஓ காலல் மல ஓ மின் கௌமிகி இது போன்ற நபர்கள் உதாரணமாக பெறம் அவனுக்கு ஒரு தலைமை இருந்துச்சு அவன் சொன்னா கேட்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க அதே போலதான் ஆது சமுதாய சமுதாயத்தினர் இருக்கட்டும் சமூக சமுதாயத்தினா இருக்கட்டும் எல்லாமே அந்த தலைவர்கள் நிராகரிச்சனால தான் அவர்களுக்கு கீழே இருந்தவங்க நிராகரிச்சாங்க அதே போலதான் இவர்கள் நிராகரிச்சனால இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுமே வந்து நிராகரிப்புல இருந்தாங்க அப்ப நபிசராசனம் அதனாலதான் நபிசுவராசத்துடைய தாவா முறையிலுமே அழைப்பு பணியிலையுமே தலைவர்களை தான் போய் பார்த்து தலைவர்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா எளிமையாக அவர்களுடைய மக்களை ஏற்றுக்கொள்வாங்க இப்ப இவர்கள் நிராகரித்து இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களும் நிராகரிக்கிறாங்க இவங்களுக்கு என்னன்னு சொன்னா அல்லா அல்லாவுடைய ஏற்பாடு என்னன்னு சொன்னா மனிதரை மனிதர் அடிமையாக இருப்பதிலிருந்து விடுவித்து மனிதரை அல்லாவுக்கு அடிமையாக்கணும் ஒரு முறை ஷாம்ல வந்து ஷாமுக்கு படை போகும்போது காலிஜிபின் வழியில் எல்லானோ குறிப்பிட்டு காட்டுவாங்க புத்துகத்து சாம் அப்படிங்கிற கிதாபில் வாக்கிதம்துள்ளி அவர்கள் எழுதின கிதாப்ல வருது நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அந்த படையை நோக்கி கேட்பாங்க கிறிஸ்தவர்கள் அதுக்கு காலிதின் வழிதிரலான்னு சொல்லுவாங்க நாங்க வந்து படைத்த இறைவனை நோக்கியவங்களை அழைத்தவனாகவும் மனிதனுக்கு மனிதன் அடிமையாக இருப்பதை விடுவித்து மனிதனை அல்லாவுக்கு அடிமையாக ஆக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த கேட்ட ஒரு இஸ்லாத்துக்கு வந்துருவாரு ஒரு வக்து கூட தொழுவாம அந்த படையில் இருக்கிறவர் இங்கிட்டு வந்துருவாரு ஒரு வக்து கூட அவர் தொழுதுருக்க மாட்டார் களிமா சொன்ன கொஞ்ச நேரத்துல சகிதாயிடுவாரு அவரை பார்த்து சொல்லுவாங்க ஒரு வக்து கூட தொழுவாம சொர்க்கம் போனவருன்னு சொல்லுவாங்க அப்ப மனிதனுக்கு மனிதனா மனிதனே அடிமையாக இருப்பதை விடுவித்து அல்லாவுக்கு அடிமையாக்குற இந்த இது எப்ப நடக்கும்னு சொன்னா இந்த மாதிரி தலைவர்கள் வந்து தனக்கு கீழே மக்களை வச்சுக்கிட்டு அவங்களை வந்து அடிமைப்படுத்தியே வச்சிருக்கிறது அப்ப அதனால இந்த தலைவர்கள் வந்து நம்மளும் இஸ்லாத்துக்கு வந்துட்டா நம்மளோட கீழே இருக்கிறவங்க வந்துருவாங்க எல்லாமே சமமாயிருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வெறுப்பு அதுவும் அவர்களை தடுத்தது அடுத்ததாக தாக்குதல் நமக்கு எல்லாமே தெரியும் களிமா சொன்னவங்களை யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்கள் எந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளானாங்க அப்படிங்க நம்ம அனைவருக்குமே தெரியும் குறிப்பா வந்து நபிசிலாஸ்திரம் வந்து ஆரம்பத்துல அபுதாலிஃப் அபுதாலிஃப் அவர்களுடைய அந்த கேரள இருக்கும்போது அவர்களுடைய அந்த பாதுகாப்பில் இருக்கும்போது அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாகல இப்னு இஸ்லாக் சொல்லிக்காட்டுறாரு ஆரம்பத்தில் நபிசுல்லா இஸ்லாம் தாக்குதலுக்கு உள்ளாகல சகாபாக்கள் தான் உள்ளானாங்க யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த சகாபாக்கள் உள்ளானாங்க மிக பிரபலமானவர் யார் நமக்கு அனைவருக்குமே தெரியும் பிலால் பின் ரபாகாதி இவர்கள் எந்த அளவு தாக்குதலுக்கு உள்ளானாங்க அனைவருக்குமே பரிச்சயமான விஷயம்தான் அவரை படுக்க போட்டு அவர் மேல கல்லை வச்சிருவாங்க பாலைவனத்துல இன்னைக்கு பாலைவனத்துல செருப்பு இல்லாம ஒரு ரெண்டு செகண்ட் இன்னைக்கு எதாவது நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மளால இன்னைக்கு நம்ம தார் ரோடு மாதிரி இருக்காத அது சுடு மணல் இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாலெல்லாம் பார்க்குறோம் மண்ணில் வச்ச முட்டையை பொறிச்சு காட்டுறாங்க எந்த அளவு அப்ப ஒரு கடுமையான ஒரு வெயில் இருக்கும் அந்த இடத்துல படுக்க போட்டு கல்லை வச்சிருவாங்க மேல இப்போ அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் சொல்லுவார் அகதுன் அகத் அகது அகதும்பர் அவர்கிட்ட திரும்ப கேட்பாங்க பிலால் ரெல்லான்னு இஸ்லாத்துக்கு அதாவது பின் பின்னாடி கேட்பாங்க மதினாவிற்கெல்லாம் வந்த பிறகு சகாபாக்கள் வந்து உட்காந்து பேசுவாங்க அவரை அனுபவிச்ச கஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும்போது அகது அகது அகது நகதுன்னு சொன்னீங்களே உங்களுக்கு அது கஷ்டமா இல்லையா நீங்க அந்த நேரத்துல வாய் முடிந்தா உங்களுக்கு வந்து இவ்வளவு அடி விழுந்திருக்காது இவ்வளவு சிரமப்பட்டிருக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது நான் அகது அகதுன்னு அகதுன்னு சொல்லும் போதுன்னா என்னோட எஜமானனுக்கு வந்து அவ்வளவு கடுப்பாவும் அவ்வளவு கோமாவான் அதை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் சொல்லணும் சொல்லணும்னு தோணும் அதோட ஈமான பாருங்க ஏகத்துவத்தை ஏத்து அகதுன்னகதுன்னு சொல்லி கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல காஃபி கடுப்பானாலும் கடுப்பா ஆகணும் நான் ஏகத்துவத்தை ஏத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அவர்களை கோவமூட்டி தன்னுடைய சகாதாவை வந்து அவர்கள் நிரூபித்து காமிச்சாங்க அடுத்ததாக அடிமைகளை மட்டும் அடிக்கல பிலால் பிலால் ரெல்லானு அடிமையாக இருந்தாங்க அவங்களை வந்து அடிச்சாங்க அப்படின்னு நம்ம வந்து என்ன கூடும் ஆனா அவர்கள் அடிமையை மட்டும் அடிக்கல சுதந்திரமானவர்களையும் குறிப்பா மிக உயர்ந்த கோத்திரமான உமையா மிகப்பெரிய கோத்திரம் மிக கண்ணியம் வாய்ந்த கோத்திரம் மக்காவில் அதுல இருக்கக்கூடிய உஸ்மான் ரெல்லானுவ போர்வையை போத்திருவாங்க போர்வை போத்தி கிடைக்கிறதெல்லாம் அவச்சு அடிக்கிறது ஏறி மிதிக்கிறது அடிக்கிறது அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து சகாபாக்களையும் குறிப்பாக வந்து சுமையா யாசிர் ரதியானும் இவர்களுக்கு வந்த கஷ்டம் இருக்குதே எந்தளவு மிக மோசமான கொடுமையான முறையில் கொல்லப்பட்டவர்கள் இவர்கள் தான் இஸ்லாத்துக்காக முதல் முதல் உயிரை மாய்த்த ஷகீதுகள் எந்தளவுன்னு சொன்னா தன்னுடைய மகன் அம்மார்பின் யாசிர் அவருக்கு முன்னதாகவே அவருக்கு முன்னாடி சொந்த தாய் தந்தை ரெண்டு பேருமே கொள்றாங்க எந்த மாதிரி கொள்றாங்க ஒரு அறிவிப்புல வருது ஈட்டிய அந்த சுமையா இரு அவர்களுடைய மர்ம உறுப்புல குத்தி வெளியில அந்த இன்னொரு சைடு வர அளவுக்கு கொள்றாங்க நம்ம நினைச்சு பார்க்கணும் நம் முன்னாடி நம்ம தாய்க்கு இந்த மாதிரி நடந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் எவ்வளவு வேதனை அனுபவிச்சாங்க அவர்கள் இந்த மாதிரி தாக்குதல் அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில திரும்ப இவங்க ரெண்டு பத்தி கொண்டுட்டு இந்த குறைசிகள் காஃபிர்கள் வந்து அம்மா அப்படின்னு ஆசை அதையெல்லாம் அவர்கள்ட்ட வந்துட்டு நீ நபியை திட்டு உன்னை விட்டுடுறேன் உன்னோட உயிரோ உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிறாங்க உடனே அவர் வந்துட்டு வேற வழி இல்லாம நபிசுலாஸை திட்டிடுறாங்க திட்டிக்கிட்டு ரொம்ப ஆனால் மனசில் பாருங்க தாயும் தந்தையும் இறந்து போயிட்டாங்க தாயும் தந்தையும் கண் முன்னாடி துடி துடிச்சு இறந்து போயிடுறாங்க அவர் உடனே நபிசாஸ்திர கவலையோட வராங்க வந்து நான் அவங்களை திட்டேன் அவர்களுடைய நிர்பந்தத்தின் பேரால் நான் உங்களை திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் வருத்தப்படுறாங்க நபீர் மீது அப்ப எந்த அளவு நேசம் அல்லா உடனே வசன திறக்கிறான் அவர்கள் வந்து நிர்பந்தத்தால பேசிட்டா அவங்க மீது குற்றமாயிடாது இந்த மாதிரி உள்ளத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில இந்த மாதிரி திட்டா வந்த ஒரு தவறும் கிடையாது சொல்லி அல்லாவே ஆய திறக்கிறான் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து ரொம்ப அனுபவிச்சாங்க குறிப்பா யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வராங்களோ அவங்க மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது அபிஜங்கள் ஒவ்வொரு நபர்கிட்டையும் போய் இப்ப ஒருத்தர் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னு சொன்னா அவரோட எந்த கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடாது அவர்களுக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இருக்கக்கூடாது எந்த வகையிலும் அது உணவா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் எந்த வகையிலும் இருக்கக்கூடாது இது தனி நபர்ல இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கூட்டா மொத்தமா முஸ்லீம்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாங்க ஊற விட்டு அது எல்லாமே நம்ம பின்னாடி வரலாறுகள்ல பார்ப்போம் மொத்தமா ஒதுக்கி அபுதாலிஃப் கணவாய் அந்த கணவாய் பேரை அபுதாலிஃப் கணவாய் அப்ப மொத்தமா ஊர விட்டு ஒதுக்கி வச்சாங்க உமர் அல்லானு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய அடிமை பெண் அடிமை அவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனால அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கிறதுக்கு இடையில கொஞ்சம் நேரம் பிரேக் விடுவாங்க இப்ப அந்த பிரேக்கில் சொல்லுவாங்க நீ பாவங்கிறதுனால நான் ஒன்னை விடலை எனக்கு கை வலிக்குது அதனால விட்டுருக்கேன் உன்ன அப்படிம்பாங்க அந்த அளவு கொடுமை கொடூரங்கள் அதுல மிக உச்சகட்ட கொடுமம் கொடு கொடூரம் எதுன்னு சொன்னா கபாபின் அறத் ரதியெல்லாம் இவர்கள் அனுபவித்த கொடுமை அதாவது சகாபாக்கள் மதினாவில் சஹி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் சகாபாக்கள் வந்து மதினாவில் நல்லா வெற்றியெல்லாம் அடைந்த பிறகு அவர்கள் அவர்களுக்குள்ள உட்காந்து உமரல்லான காலத்துல உமர்ல்லு கலீஃபாக இருக்கும்போது அவர்கள் அடைந்த தியாகங்களை வந்து சொல்லி மக்களுக்கு எடுத்து காட்டி அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திட்டு இருப்பாங்க அப்ப அந்த சபையில ஒவ்வொருத்தரும் தான் அடைந்த அந்த கஷ்டங்கள் துன்பங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கபாப் ரதியல்லூர் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா எதுவுமே பேசல அவர்களுடைய மேலாடைய கலட்டுனாங்க கலட்டுன உடனே அவங்க அங்க உட்கார்ந்து இருந்த அனைத்து சகாபாக்களும் அழுதுட்டாங்க அந்த கஷ்டம் எந்த கஷ்டம் சொன்னா அவர்களுடைய அந்த முதுகலை ஃபுல்லா ஓட்ட சதையே இல்லை நினைச்சு கொஞ்சம் அசீவ் பண்ணி பாருங்க அவரே சொல்றாரு என்னை சுடு போட்டு கற்களை சுட்டு ஆல்ரெடி அந்த மண்ணு எப்படி இருக்கும் அந்த அந்த கல்லை வந்து நெருப்புல வச்சு சுட்டு என் உடம்பு மேல போடுவாங்க எனக்கு என் கொழுப்பு பொரியிற சவுண்டு இன்னைக்கு நம்ம கரியெல்லாம் கொழுப்போட எடுத்து சூடா மண்ணில் போட்டால் அந்த ஒரு சவுண்டு வரும்ல ஒரு பொரியிற சவுண்ட் வரும் அந்த சவுண்டை நான் கேட்பேன் அந்த ஸ்மெல்லு எனக்கு என் ஃபேட்டு அதாவது என்னுடைய கொழுப்பு என்னுடைய சதை எரிகிற ஸ்மெல்லு அந்த வாசனை எனக்கு வரும் அந்த அளவு சிரமப்பட்டிருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சா எந்த அளவு சிரமம் எந்த அளவு கஷ்டம் எதற்காக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதா ஒரே இறைவன் படைத்த ஒரே இறைவனை நான் வணங்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இப்ப அடுத்ததாக இது எல்லாமே வேலைக்காவல அப்படின்ன பிறகு தனிநபர் அவதூறு ஆரம்பிச்சிட்டாங்க பிசிலாவஸ்து மேல தனிநபர் அவதூறு அவருடைய கேரக்டரை குறிச்சு கேரக்டரை பத்தி தப்பு தப்பா சொல்றோம் இப்ப அவங்களுக்கு தெரியுது அவர் கொண்டு வந்த அந்த மெசேஜ் அந்த செய்தியை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அது உண்மை அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது நம்ம போன வகுப்புல பார்த்தோம் முகிராபின் ஷாபா சொன்னா என்னென்னா சொன்னா மக்கள் எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தி அந்த மாதிரி செய்தி அப்ப இவருடைய செய்தியை நம்ம பொய்ப்படுத்தணும்னு சொன்னா அவரை பொய்ப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லுடைய அவர்களுடைய தன்மையை அவர்களுடைய கேரக்டரை தனிநபர் தாக்குதல ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவு சொன்னா அல்லா எட்டாவது அத்தியாயம் முப்பதாவது அவசரத்துல சொல்லி காட்டுறான் நபியை உண்மை சிறைப்படுத்தவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ அல்லது உம்மை ஊரை விட்டு வெளியேற்றவோ நிராகரிப்பாளர்கள் சூழ்ச்சி செய்ததை நினைவு கூறுவீராக சொல்றான் கொலை செய்ய பாக்குறாங்க ஊரை விட்டு வெளியேற்ற பாக்குறாங்க ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் அப்ப எந்த அளவுக்கு சொன்ன இந்த அனைத்துக்குமே ரசூல்லா பண்ண இதெல்லாம் ரசூல்லா ஏகத்துவத்தை நோக்கி கூப்பிட்டதுக்கு அழைத்ததுக்கு இவர்கள் செய்த எதிர்வினை இவர்கள் செய்ததுக்கு ரசூல்லாவோட எதிர்வினை எந்த மாதிரி இருந்தது தெரியுமா இந்த கபாபின் அறத்துலேருந்துதான் புகாரில வரக்கூடிய அதே ஹதீசு நபிசாஸ்ல வராங்க இந்த மாதிரி கஷ்டங்கள் நம்ம சொன்னோம் முதுகல ஒண்ணுமே இல்ல அவங்கள்ட்ட நெருப்ப வச்சு அந்த குன்றுகள் நெருப்பு குன்றுகள் அவங்க மேல வைக்கிறாங்க காய்ச்சி காய்ச்சு அந்த நெருப்பு குன்றுகள்லாம் காய்ச்சி மேல வைக்கிறாங்க அந்த மாதிரி நிலையில நபிசுராசர் வந்து நபிசராசனம் காபாவின் மீது சாய்ந்து உட்கார்ந்து சாய்ந்து உட்காந்து கபா பிரதியுள்ள வராங்க வந்து ரசூல்லாட்ட யார் ரசூல்லா எங்களுக்காக நம்ம வெற்றி அடையணுங்கிறதுக்காக நீங்க துவா செய்ய அப்படின்னு சொன்ன உடனே நபிசுல்லா முகம் சிவந்துருச்சு கோவத்துல சிவந்து போய் சாஞ்சு உட்கார்ந்து இருந்தவங்க காபத்துள்ளா மீது சாஞ்சு உட்கார்ந்தவங்க நேரம் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு நபிசிலா சொல்றாங்க நீங்க இந்த இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே இதுக்கு முன் சென்ற நபர்களுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் இருச்சுன்னு சொன்னா இரும்பு சீப்பு அதனால வந்து சுரண்டப்படும் அவர்கள் அவர்களுடைய மாட்டு இழுக்கப்படும் அவர்களுடைய சதையும் நரம்பும் பிக்க அந்த நேரத்திலையும் அவர்கள் அல்லாவே நிராகரிக்கல ரத்தை வச்சு தலையில வச்சு ரெண்டா பிளந்து போடுவாங்க அந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாவை நிராகரிக்கல பொறுமையோடு இருந்தாங்க நீங்களும் பொறுமையோடு இருங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க இதை சொல்லிட்டு நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்களாவோம் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு நபர் அல்லாவை மட்டுமே அஞ்சி அல்லாவுக்கு மட்டுமே பயந்து எமன்ல இருக்கக்கூடிய அதாவது நபிசா சொல்லி காட்டினாங்க சன் ஆ அப்படிங்கிற இடத்திலிருந்து அப்படிங்கிற இடத்துக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அல்லாவுடைய அச்சத்தை மட்டுமே கொண்டு போவாரு அப்படின்னு சொல்லி காட்டினா அப்ப நபிசுல பொறுமையா இருக்க சொன்னாங்க நீங்க பொறுமையான எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நீங்க பொறுமையா இருந்துக்கோங்க பொறுமையா இருந்துக்கோங்க அப்படின்னா இந்த கதீஸ்ல குறிப்பிட்ட கதீஸ்ல மூன்று விஷயத்தை நபிசுலாசன் படிச்சு கொடுக்குறாங்க நமக்கு முதலாவது விஷயம் பொறுமை முன் மக்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நடந்துச்சு அந்த கஷ்டங்களை எல்லாத்தையுமே அவங்க தாங்கிட்டாங்க அதை விட கஷ்டம் இவர்களுக்கு அதிகம்தான் முன் மக்களை விட சகாபாக்கள் அனுபவித்த கஷ்டம் அதிகம் இருந்தால் நீங்க பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க பொறுமையை கடைபிடிக்காங்க இரண்டாவது விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு விதி இருக்கு அல்ல வந்து ஒரு விஷயத்தை உயர்த்தணும் சொன்னா ஏகத்துவத்தை உயர்த்திறதுக்கே சிரமத்துக்கு பின்னாடி தான் அல்லா தலா வந்து அதை உயர்த்தி காட்டணும் எல்லா நபிமார்களுடைய வரலாறும் அதுதான் ஏதாவது ஒரு நபி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாரு அந்த மக்கள் வந்து கம்ஃபர்டபுளா இருந்தாங்க நல்லா ஜாலியா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது அனைவருமே கஷ்டங்கள் அனுபவித்தாங்க அனைத்து நபிமார்களும் கஷ்டங்களை அனுபவிச்சாங்க நபிசுல்லாஸ்லம் பாருங்க நபிசுல்லாஸ்லம் எப்பயுமே என் உம்ம மற்ற உம்மத்தை விட சிறந்ததா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க சொல்லி காட்டினாங்க நபிசுல்லா அலுவலம் நீங்க அதிகமா குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க நமக்கு ரொம்ப பிரபலமான ஹதீஸ் அடிக்கடி கேட்போம் ஒரு நிக்காலே இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க என்ன ஹதீசு நான்கு குணத்துக்காக நீங்க கல்யாணம் முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது குணமாகிய மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மட்டுமே முடிங்க அப்படி முடிக்கலன்னு சொன்னா உங்க கை மண்ணாகட்டும் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்கு இதுல இன்னொரு அறிவிப்புல வருது அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணை திருமணம் முடியுங்கன்னு வருது ஏன் சொன்னா என்னுடைய உம்மத்தை பார்த்து நாளைக்கு சந்தோஷப்படுவேன் நான் என்னுடைய உம்மத்தை அதிகமாக இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் நபிசுராசம் சொல்லி காட்டினாங்க அப்ப நபிசுதாசத்தனுடைய உம்மத்தை பார்த்து சந்தோஷப்படுறது எந்த அளவுன்னு சொன்னா ஜிபிரிவேசலம் விண்ணுலக பயணம் கூட்டிட்டு போகும்போது மூசாலசத்துடைய கூட்டத்தை பார்க்குறாங்க மூசாலசத்தை ஃபாலோ பண்ண அவர்களுடைய அந்த கூட்டத்தை பார்க்கும்போது பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க என்னுடைய கூட்டமா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜிபிரிவசலம் வந்துட்டு அது இல்லை உங்க கூட்டம் அந்த சைடு பாருங்க இன்னொரு கூட்டத்தை காட்டுறாங்க மக்கள் கண்ணு கட்டிய தூர மக்கள் நபிசரா சொல்லி காட்டினாங்க வெள்ளை செம்பறி ஆட்டில் ஃபுல்லா வெள்ளை அதுல ஒரே ஒரு இடத்துல கருப்பு ஆடு கருப்பு முடி இருந்தா எப்படி இருக்கும் தெரியவே தெரியாது அந்த முடி இருக்கிறதே தெரியாது மற்ற உம்மத்தினர்லாம் அந்த கருப்பு முடி மாறி நம்ம வந்து அந்த வெள்ளை முடிமாறி அவ்வளவு எக்கச்சக்கமான நபர்கள் நம்ம தான் இருப்போம் அப்ப நபிசராஸ்ல சந்தோஷப்பட்டாங்க அதிக குழந்தைகள் பெற்றுக்கோங்க என்னுடைய மக்கள் அதிகமாக இருக்கிறதை அவர்கள் விரும்பினார்கள் அதே போலதான் இந்த கஷ்டத்திலையும் மத்த நபிமார்கள் கஷ்டங்கள் அனுபவிச்சாங்களா அவர்களுடைய கவுமுகள் அவர்களுடைய கூட்டத்தினர் கஷ்டம் அனுபவிச்சாங்களா அதை விட என்னுடைய சகாபாக்கள் என்னுடைய கூட்டத்தினர் அதிகமாக கஷ்டம் அனுபவிச்சு நாளைக்கு அல்லா எங்களுக்கு அதிக பெருமதை தரணும்னு சொல்லிட்டு அதுலையும் விருப்பப்பட்டாங்க அபிசாசம் துவா செஞ்சா அல்லா இல்லைன்னு சொல்ல போறானா கஷ்டம் அனுபவிக்கணும் அதை நாளைக்கு மறுமையில பார்த்து அதுலயும் அதிக பெருமதி பெறக்கூடியவங்க நாங்களாதான் இருக்கணும்னு நபிசுராசனம் ஆசைப்பட்டாங்க அனைத்துக்குமே ஒரு விதி இருக்கு அதன்படி அல்லா தலா வந்து தீனை உயர்த்துவான் இந்த ஹதீஸ் வந்து விளங்கக்கூடிய அடுத்த விஷயம் மூன்றாவது விஷயம் நபிசுராசன் சொல்லியிருக்கலாம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு யாரையுமே பயப்படாம ஒரு நபர் போயி போகலாம் அந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்கலாம் இல்ல மக்காவிலிருந்து தாய் சொல்லியிருக்கலாம் ஏன் ஏமன்ல இருக்கக்கூடிய ரெண்டு நகரங்களுக்கு இடையில சொல்லணும் சன் ஆதரமௌத் இது இரண்டுல இருக்கக்கூடிய இடத்தை ஏன் சொல்லணும் இந்த இரண்டு இடத்துக்கு தான் அந்த நேரத்துல இரண்டு இடத்துக்கு மத்தியில தான் அதிகமான திருடர்கள் இருந்தாங்க அதிகமான வழிப்பறை கொள்ளையர்கள் இருந்தாங்க அதிகமான ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இருந்தது எந்த நேரமும் போர் நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய இடம் இது நூற்றாண்டு சும்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நூற்றாண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கூட்டத்தினர் வந்து போரிட்டு கொண்டு மாண்டு கொண்டே இருந்தாங்க அவருடத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த இடம் எப்பயுமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இந்த இடம் எப்பயுமே அப்படிதான் இருக்கும் எப்பயுமே அவங்களுடைய அவர்கள் அவர்களுக்கு முன் சென்றவர்கள் அவருக்கு முன் சென்றவர்கள் சொல்லி எல்லாமே இந்த மாதிரிதான் பார்த்தாங்க எப்பயுமே இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற அளவு எண்ணம் இது நபியோடைய ஒரு முன்னறிவிக்கும் கூட அப்ப இந்த இடத்துல இஸ்லாம் வந்த பிறகு அந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல் ஆயிருச்சு ரொம்ப அமைதி இஸ்லாம் நுழைந்த பிறகு ஆயுதம் ஏந்தியவர்கள் திருடக்கூடியவர்கள் கொலை செய்யக்கூடியவர்கள் கொள்ளை அடிக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இந்த இடம் அமைதியான இடம் ஆயிடுச்சு இன்னைக்கும் இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த இரண்டு இடத்துக்கும் இந்த இரண்டு இடமும் ரொம்ப பித்னா நிறைந்த இடமா இருக்கு இந்த இடம் திரும்ப இன்ஷா அல்லா திரும்பவும் எப்ப இஸ்லாம் இஸ்லாமிய ஆட்சி வந்து எப்ப இஸ்லாம் சொன்னபடி அங்க ஆட்சி நடைபெறுதோ இஸ்லாமை மக்கள் முழுமையான முறையில் அபிசாசம் பின்பற்றியபடி எப்ப வருதோ இந்த இடம் அதே போல அல்லாவை மட்டுமே பயந்து இந்த இரண்டு இடத்துக்கு வேற எந்த பயமும் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்ப நபிசுல்லா அலுவலம் காலத்துக்கு பின்னாடி இந்த விஷயம் நடந்தது அதே போல சன்னால இருந்து ஹதரமௌத் வரைக்கும் அல்லாவை மட்டுமே அஞ்சு வேற எந்த பயமும் இல்லாமல் ஒருத்தர் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது முந்த மூணு விஷயத்தை அந்த ஹதீஸ் வந்து கத்து கொடுக்குறாங்க நபிசுல்லா அலுவலம் அப்ப எந்த நேரமும் வந்து இது போன்ற கஷ்டங்கள் துன்பங்கள் அது அனைத்துக்குமே நபிசலாசிட்ட பொறுமையா இருந்தாங்க பொறுமையா இருக்குன்னாங்க பொறுமையை கடைபிடிக்க சொன்னாங்க திரும்ப அடிக்கிறதோ திரும்ப திட்டுறதோ இந்த மாதிரி எந்த இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் எதிர்வினைகள் அவங்க வந்து காட்டவே கிடையாது ஒரு என்ன பண்ணாங்க குறைசிகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து குறைசுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நபிசலால் வந்து பேசுறதுக்கு வந்து வராங்க அது நம்ம போன அமர்வுலே பார்த்தோம் திரும்பவும் பேச வராங்க என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச வந்து ஒரு சிறந்த கவிஞர் உத்பாமின் ரபியா இவனை கூட்டிட்டு வந்து அவர் பேசட்டும் ஏன்னா இவர் தான் நம்மளே இருக்கிறதாலே சிறந்தவர் இவர் போய் பேசினா நபிசுலாஸை மடக்கி பிடிச்சிடலாம் இந்த முறை வந்து எப்படியாவது மடக்கி பிடிச்சிடணும்னு வராங்க வந்துட்டு நபிசுல்லாலஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன கேட்டா நபிசுல்லாலஸ்தால பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி கேட்குறாங்க நீங்க சிறந்தவரா உங்களுடைய தந்தை அப்துல் முத்தலிஃப் யாரு தாத்தா அவரு சிறந்தவரா அவர் குறைசிகள் மத்தியில் மிக உயர்ந்த மிக கண்ணியமாக குறைசிகள் நினைக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க சிறந்தவரா அவரு சிறந்தவரா அவரு தான் மூடி கிடந்த ஜம்ஜம் கிணத்த தோண்டி எடுத்தவர் ஏகப்பட்ட நம்ம முன்னாடியே வரலாறுகள்ல பார்த்தோம் அவரை பத்தி ரொம்ப அதிகமாக நம்ம பேசியிருக்கிறோம் அப்ப நீங்க சிறந்தவரா அவரு சிறந்தவரா நபிசுல்லால் சிறந்து அமைதியாவே இருக்கிறாங்க அந்த நேரத்துல அந்த கோத்திர தலைவர்கள் மீது அந்த அளவு மரியாதை வச்சிருந்தாங்க திரும்ப கேக்குறாங்க நீங்க சிறந்தவரா உங்களுக்கு முன் சென்ற குசை ஹாசிம் அப்துல் முத்தலிப் இவர்கள்லாம் சிறந்தவங்களா அப்படின்னு கேட்ட பிறகு நபிசல்ல வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க உடனே இந்த கவிஞன் சொல்றான் அதாவது உத்துபாபின் ரபியா சொல்றான் அவர்களெல்லாம் நீ குறை சொன்னா நீதான் சிறந்தவர் நீதான் நாளைக்கு சொருக்கம் போவ உன்னை பின்பற்றக்கூடிய நபர்கள் தான் சொர்க்கம் போவாங்கன்னு சொன்னா நீ யார வந்து திறியோ எந்த சிலைகளை திறியோ எந்த கற்களை நாங்க வணங்கிட்டு இருக்கோம்னு திறியோ நாங்கள்லாம் நரகம் போவோம்னு சொல்லி எங்களை திட்டுறீங்களோ அதைதான் வணங்கிட்டு இருந்தாங்க அப்ப அவர்களை தான் நீங்க திட்டுறீங்க அதாவது சைக்கலாஜிக்கலா வந்து ஒரு கூட்டம் சேர்க்கிறாங்க இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை நபிசிலாஸ்துக்கு எதிராக திருப்புறாங்க நம்மளுடைய முன்னோர்களே திற்றாரு பாரு நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிமுறையை திட்டுறாங்க பாரு இன்னைக்கு நடக்குதுங்களா இல்லைங்களா நமக்கு முன் வந்து ஒரு வழிமுறை அவர்களுக்கு சரியா சரியான முறையில குரானில் உள்ள ஹதீஸ் உள்ள போதனைகள் கிடைக்கல அவர்கள் ஒரு தவறான ஒரு வழிமுறையில் இருந்திருப்பாங்க இன்னைக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க இதுதாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி குரானில் இருந்தும் இருந்தும் நம்ம சொன்னா நமக்கு முன்னாடி சொன்னவங்க சொன்னவங்களை நீ வந்து தவறு சொல்றியா அப்ப அவங்க சொன்னதெல்லாம் நீ தப்பா சொல்றியா இது யாருடைய வழிமுறைங்க அபிஜகளுடைய உத்துபாபின் ரபியா இவர்களுடைய வழிமுறை இது முன் சென்றவர்கள் நீ குறை சொல்றியா அவங்க செஞ்ச வழிமுறை நீ தவறுனு சொல்றியா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பதிலை தான் இன்னைக்கு நம்ம மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப இது போல உளவியல் ரீதியான தாக்குதல் இந்த நேரத்தில் நம்ம விசுவாசு சொல்லவும் முடியாது விசாச அமைதிய இருக்கிறாங்க அப்ப உடனே என்ன பண்றாங்க இவர்களை இந்த மாதிரி இவர் திறாரு கடவுள் எல்லாம் திறாரு கூட்டத்தை பிரிக்கிறாரு அதாவது சகாபாக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யாரு ஏற்றுக்கொண்டவங்க எல்லாமே எதிர்த்தவர்கள் யாரு அந்த வீட்டிலேயே தந்தை சகோதரர் தாய் ஒரு மகனை ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னா அவரை எதிர்க்கிறவங்க யாருன்னு சொன்னா தந்தையா இருப்பாங்க தாயாக இருப்பாங்க இல்லை தந்தை ஏற்கிறாரா மகனை எதிர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்ப இந்த குற்றச்சாட்டு வருது நீ வந்து எங்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துற எங்களுக்குள்ள பித்ராவை ஏற்படுத்துற எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை பிரிக்கிற இன்னைக்கு நடக்குதுங்களா இல்லையாங்க இன்னைக்கு சத்தியத்தின் பக்கம் அழைத்து சத்தியத்தின் பக்கம் மக்கள் வந்துட்டா நீ மக்களை பிரிக்கிற சொல்றாங்களா இல்ல இதே குற்றச்சாட்டை தான் நபிசல்லின் மீது இவர்கள் வைத்தாருங்க சொல்லி இந்த முகிராபின் ஷாபா அதாவது முகிராபன் ஷாபா இல்ல உத்துபா சொல்லி காட்டுறான் இறைவின் மீது ஆணையாக அல்லாவின் மீது ஆணையாக நம்ம அனைவரும் வாள்கள் எடுத்துக்கொண்டு நம்மை நாமே அழித்து ஒண்ணுமே இல்லாம நம்மை நாமே அழித்து கொண்டு அதை பார்த்து கற்பிணி பெண்கள் அழக்கூடிய நிலைமையை நீ கொண்டு வந்துருவோம் போல அதாவது என்ன சொல்றான்னு சொன்னா கவிதை நேத்திர சொல்றான் நீ நமக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுட்டு இருக்கிற ஆண்களெல்லாம் வெட்டிக்கிட்டு செத்துட்டு பெண்கள் அளக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கப்படுறாங்க ஒற்றுமையை குலைக்கிற அப்படின்னு சொல்லி காட்டுறாயணும் ஏன்னா சகாபாக்கள் இஷ்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த வீட்டுல பழி பழி கொடுக்கப்பட்ட சிலைகளுக்கு அறுக்கப்பட்ட உணவை சாப்பிட்றது கிடையாது அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறான வழிமுறைகளை பின்பற்ற கிடையாது அப்ப இதனால வந்து அவர்கிட்ட ஒரு பிளவு இருந்தது ஒற்றுமை நீ கெடுக்க பாக்குற நமக்குள்ளே அடிச்சுட்டு நம்மளை நம்மளை வெட்டிக்கு சாச்சு சாய்த்து கொண்டு நம்ம அதை பார்த்து பெண்கள் அளக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நீ உருவாக்க பார்க்கிற பிரிவினை ஏற்படுத்த பார்க்கிற அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் அதுக்கும் நம்பிசில வந்து அமைதியா போயிடுறாங்க அதன் பிறகு இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே ஆஃபர்ஸ் சலுகைகள் உனக்கு பெண் வேணுமா சிறந்த பெண்ணை தரேன் பணம் வேணுமா தரேன் உனக்கு சூன்யம் பிடிச்சு வச்சிருக்காங்களா யாராவது நான் சரி பண்றேன் இருக்கு எங்க சொத்தெல்லாம் போட்டு சரி பண்றேன் பிசல்ல அனைத்துக்குமே பதில் சொல்லிட்டு இவர்கள் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும்போது இதே சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும்போது பெண் வேணுமா காசு வேணுமா ஆட்சி வேணுமா ஒவ்வொரு ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கும் போது நபிசல்ல கேட்கிறான் நீங்க முடிச்சிட்டீங்களா உங்களுடைய பேச்சை முடிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று முதல் பதிமூன்று இருக்கக்கூடிய அருளாளனும் நிகரற்ற அன்புடைய அல்லாவால் இது இறக்கப்பட்டது இது வேதமாகும் அறிவுள்ள மக்களுக்காக இதன் வசனங்கள் அரபி மொழியில் விவரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டே வந்து வரிசையா ஓதிக்கிட்டே வராங்க ஓதிக்கிட்டே வந்து பதிமூணாம் வசனம் வராங்க ஆகவே நபியே இவ்வளவு தூரம் அறிவித்த பின்னும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாது புறக்கணித்தால் நீங்கள் கூறுங்கள் ஆது சமூது என்னும் மக்களுக்கு ஏற்பட்ட இடி முழக்கம் போன்றதொரு இடி முழக்கத்தையே நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் அப்படின்னு இந்த வசனங்கள் ஓதி காட்டுறாங்க இந்த வசனத்தை ஓதும்போது முத்துபா என்ன பண்றான்னு சொன்னா நபி சுல்லாத்துடைய வாய மூடிக்கிறான் பயத்துல நடுங்கிருச்சு அவனுக்கு அவனுக்கு தெரியவங்க வரலாறு இவ்வளவு சொன்ன பிறகும் இவங்க நிராகரிக்கிறாங்கன்னு சொன்னா ஆது சமூதுக்கு என்ன நடந்துச்சோ அதே போல விஷயம் உங்களுக்கும் நடந்துருன்னு நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன்னு நபி சொல்லதாக சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் இதை சொன்ன உடனே அவனுக்கு பயத்தினால இதெல்லாம் நடக்கும்னு தெரியும் அவங்களுக்கு சத்தியம்னு தெரியும் நடந்துருமோன் பயத்துல உத்துபா என்ன பண்றான் நபிசுவாசுடைய வாயை வந்து மூடுறான் ஓதாதீங்க போதும் போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்னு அப்ப உடனே வந்து உத்துபா குறைச்சிகள்கிட்ட வரா தனியா தானே வந்து நபிசுவாஸ்ல பேசுறாங்க குறைச்சுகள்கிட்ட வந்த பிறகு எனக்கு ஆரம்ப வசனங்கள்லாம் எதுவுமே என் காதுல உளுகுல எப்ப ஆது சமூது இந்த கூட்டத்தினர் அழித்தது போல உங்களை அழிக்க கூடும் அப்படிங்கிற எச்சரிக்கை நான் விடுக்கிறேன் அந்த வசனம் மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுது மத்த எதுவுமே புரியல உடனே அவங்க எல்லாம் குறைசிகள் எல்லாம் ஏசுறாங்க அரபியில இவ்வளவு புலமை பெற்ற உனக்கு எதுவுமே புரியலையா சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியல இது சொன்ன உடனே நான் வாய மூடிட்டேன் அப்படி சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது நபிசுல்லாஸ்தத்துடைய ரெஸ்பான்ஸ் அதனுடைய தாவா முறை என்னவாக இருந்துச்சு சொன்னா குரானை கொண்டு பதில் கொடுத்தாங்க இந்த சந்தர்ப்பம் மட்டும் இல்லை சகோதரர்களே அனைத்து நேரத்திலையும் நபிசுல்லாலுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா குரான்ல இருந்தே பதிலை கொடுப்பாங்க அப்ப இந்த வசனங்கள் மூலமாக அவர்கள் எதுவுமே பேசல நபி சொல்லாலு ஒரு பதிமூணு வசனத்தை ஓதி காட்டினாங்க பயந்து வாய முடிட்டு ஓடிட்டாங்க அப்ப நம்மளுடைய தாவா முறையிலும் குரானை கொண்டு நமக்கு மக்களுக்கு வந்து குரான்ல இல்லாத எதுவுமே இல்லைங்க குரான்ல இல்லை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா இன்றைக்கி நம்ம எடுத்து படிக்கிறோமா குரானை எல்லா பாதுகாக்கணும் குரானை இன்றைக்கி எதுக்கு பயன்படுத்துகிறோம் யாராவது ஒருத்தவங்க மவுத்தாயிட்டாங்கன்னா எடுத்து உட்காந்து அந்த நேரத்தில் ஓதிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா பாதுகாக்கணும் பின்பற்றுவதற்கு நம்ம ஏதோ ஒரு சடங்கு மாதிரி கல்யாணத்துக்கு சீறு கொடுக்கவும் மௌத்தா போனால் எடுத்து ஓதுறதுக்கும் இதுக்கு தான் பயன்படுத்துகிறோமே தவிர அதை படித்து அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்ய மாட்டேங்கிறோம் அப்போ குரான் மூலமாக பதில் கொடுத்தாங்க அது மக்களை ஈர்த்தது எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு வாய அடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது குரான் இப்ப குரானை கொண்டு நாமும் வந்து தாவா செய்யணும் அப்ப இது எல்லாமே ஒதுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு பார்த்த பிறகு நபிசுலாஸ்தி தனிநபர் தாக்குதல் தனிநபர் ஏசல் ஏசுதல் என்ன பண்ணாங்க சூனிய வச்சுட்டாங்க இவருக்கு அப்ப தூமாதல் அஸ்தி அப்படிங்கிற ஒரு நபர் தூமாத் இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா இவர் தெற்கு அரேபியா சவுத்தன் அரேபியா இவர் இவர் என்ன பண்றாரு இவருக்கு வந்து மக்காவுக்கு வராங்க மக்காவுக்கு அஜிவம் வரா செய்ய வரக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் தான் போய் சொல்லுவா இல்லை இவரை பின்பற்றாதீங்க இவருக்கு சூனிய யாரோ வச்சிருக்காங்க இவர் ஒரு பைத்தியம் அப்படிமா இல்லை அப்ப இந்த நபர்கிட்ட சொல்றாங்க இவர் சூனியை எடுக்கிறதுல வல்லவர் வல்லமை பெற்றவர் இவர் அதாவது சூனியத்துக்கு வைத்தியம் பண்ற ஒரு இவர் சூனியை வச்சுட்டாங்க சொன்ன உடனே இவர் உடனே அவரை நம்ம போய் சரி பண்றேன் என்ன பெரிய சூனியை வச்சுட்டாங்க என்ன இவர் ஒற்றுமை எல்லாம் குலைக்கிறாராமா அப்படி என்ன பெரிய சூனியம் நான் போய் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசிலாசத்துல போயிட்டு உங்களுக்கு சூனியம் வச்சிருக்காங்களாமே நான் சரி பண்றேன் எவ்வளவு வேதனையா இருக்குங்க ஒருத்தங்களை வந்து நீங்க பைத்தியமாங்க அப்படின்னு கேட்டா நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் நீங்க பைத்தியமாங்க தெரியாத ஒரு நபர் வந்து எங்க நீங்க லூசாங்க அப்படின்னு மக்களுக்கு மத்தியில கேட்டா எப்படி இருக்கும் வேதத்தை தாங்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட பார்த்து வந்து நீங்க பைத்தியமா உங்களுக்கு சூனியம் வச்சிருக்கா நான் சரி பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது நபிசுலாசலம் இல்லை ஆமா எதுவுமே சொல்ல அமைதியா இருந்துட்டு நபிசுலாஸ்லம் வந்து சொல்றாங்க உடனே நபிசுலாசலம் சொல்றாங்க எப்பயுமே நபிசுலாஸ்லம் உரையாற்ற போறாங்கன்னு சொன்னா இந்த இன்னல்ஹமது இல்லா நஹமது ஒவ்வொரு பயனுக்கு முன்னாடி நம்ம சொல்றோம்ல இந்த துவாவை ஓதுவாங்க அல்லாவை புகழ்ந்து இன்னஹம்துல்லா நஹமது ஹூ வனஸ்து இந்த உரையாற்ற தாவா பண்ணலான்னு இந்த துவா ஓதுறாங்க இந்த துவாவை கேட்ட உடனேயே இந்த தூமா இவர் என்ன பண்றான்னு சொன்னா வேற எதுவுமே கேட்கல அவர் உரையெல்லாம் நிகழ்த்தல நீங்க சொன்னதை திரும்ப சொல்லுங்க அப்படின்னாரு நீங்க எதுவுமே பேச வேணாங்க இப்ப இந்த துவா சொன்னீங்கல்ல அல்லாவை போற்றி புகழ்ந்தீங்கல்ல இதை நீங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்னாரு திரும்ப இதே அல்லாவை போற்றி துதிக்கிறான் இதோடைய அர்த்தத்தை பாருங்க சகோதரிகளே அப்படியே நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது அதோட ஃப்ளேவர் எப்படியா இருந்தாலும் குறையும் அரபிலிருந்து அதுக்கு நெருக்கமான அந்த ட்ரான்ஸ்லேஷனை பாருங்க நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம் மனோ இச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய அதாவது நம்முடைய செயல்களின் தீமையை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் அல்லா யாருக்கு நேர்வழி காட்டுவானோ அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது யாரை வழிகேட்டில் விட்டுவிடுவானோ அவரை நேர்வழியில் யாரும் செலுத்த முடியாது அல்லாவை தவிர இறைவன் யாரும் இல்லை எனவும் முகமது சல்லா அலுஸ்லம் அவருடைய அல்லாவுடைய அடியாரனும் அடியாரும் அவருட அல்லாவுடைய தூதரும் என்று நான் சாட்சி பகர்கிறேன் அப்படிங்கிறத இதோடைய அர்த்தம் இந்த ஹதீஸ் வந்து இப்னு அப்பாஸ் சதி அல்லா இருக்கக்கூடிய ஹதீஸ் அகமதுல மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீசாகவும் சஹீ இப்னு மஹாவில் ஆயிரத்தி எட்நூத்தி வருது இப்ப இந்த பயான் து அதாவது நம்ம பயானுக்கு முன்னாடி ஒரு பயனுக்கு முன்னாடியே சொல்றோம்ல இதோடைய அர்த்தம் தான் நம்ம ஏதோ ஏதோ ஒண்ணு சொல்றோங்கிறது கிடையாது நபிசுல்லா இஸ்லம் சொன்ன அல்லாவை புகழ்ந்த ஒரு விஷயம் இதை சொன்ன உடனேயே அவரும் அஷது இல்லாஹில் முகமது அப்துல்ஹூல் இவர் நபிசுல்லா சரி பண்றேன்னு வந்தவரு இவர் சரியாயிட்டு போறாரு உனக்கு நான் உன்னை நான் சரி பண்றேன் அப்படின்னு வந்தவர் அல்ல இவரை சரி பண்ணி அனுப்புறான் இப்ப உடனே ஒரு களிமாவை ஏற்றுக்கொள்றாரு நபிசுல்லா அலுவலம் இவர் அந்த கோத்திரத்துக்கு அவரு அவர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த நபர்கள் அவரை சார்ந்து கோத்திரத்துக்கு இவர் தலைவர் உடனே நபிசுவாசம் கேக்குறாங்க இதே விஷயத்தை உங்க மக்கள்கிட்ட எத்தி வைங்க அவர்களுக்கும் சேர்த்து எனக்கு எந்த பையத்தை செஞ்சுட்டு போங்க அப்படின்னாங்க இவர் என்ன பண்றாரு இவர் தன்னுடைய கோத்திரத்தார்கிட்ட போயிட்டு அங்க மக்களை மக்களுக்கு களிமாவை எத்தி வச்சு அவர்களும் ஏகத்துவத்துக்கு வந்துடுறாங்க ஒரு முறை நபிசிலம் பாருங்க ஒரு முறை நபிசுல்லா அவர்களுடைய ஊரை யாரு இந்த தூமாத் இவர்களுடைய ஊரை கடந்து நபிசவாசலம் ஒரு படை அனுப்புறாங்க அதாவது இங்கிருந்து இங்க அனுப்புறாங்க இதுக்கு இடையில இந்த தூமாத் இவர்களுடைய கோத்திரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கடந்து போறாங்க இந்த பகுதியை நீங்க கடந்து வரும்போது அங்கிருந்து பொருட்களை கனிமத்தாக நீங்க ஏதாவது கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சகாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க ஆமாயா ரசூல்லா நாங்கள் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தோம் அந்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஒட்டகத்துக்காக நீங்க அதை போய் திரும்ப கொடுத்துட்டு வாங்க நாங்கள் ரசூல்லா சில அந்த கோத்திரத்தார்கிட்ட நீங்க போய் திரும்ப கொடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க அடுத்தது பாருங்க அம்ருபின் அவசா இவர் பாருங்க இதே இதே குற்றச்சாட்டுகள் தான் இவர் இவருடையும் நீங்க வந்து இவர் ஒரு பைத்தியக்காரர் இவர் வந்து ஒரு சூனியக்காரர் இவருக்கு யாரோ சூனிய வச்சிருக்கிறாங்க அப்படி சொல்றாங்க இவருக்கு வந்து பாருங்க அவரு பாட்டு ஒரு ஓரத்துல இருக்கிறாரு வெளிநாட்டுல இருக்கிறாரு அவரு மக்கால மக்காவாசி கிடையாது இவர் இவர் வெளியூர் வாசி வெளியூர் வரைக்கும் இந்த செய்தி போகுது என்னடா ஒருத்தருக்கு ஒரு நபர் வந்து மக்கால இருக்காராமா தன்னை தூதர்ன்னு சொல்றாராமா அல்லாவை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றாராமா சிலைகளை வணங்கக்கூடாது முன்னோர்களுடைய வழிபாடுகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாராமா அப்ப அவர் ஆல்ரெடி வந்து இந்த சிலை வழிபாடு நம்பிக்கை இழந்தவராக இருந்தார் எதுதான் ஹக்கு எதுதான் உண்மை அப்படின்னு தேடக்கூடிய ஒரு நபரா இருந்தார் இவர் என்ன பண்றாரு இப்படி ஒரு நபர் சொல்றாரு அப்படின்னு உடனே இவர் உடனே மக்காவுடியா தர்றாரு மக்காவுக்கு வந்து நபிசிலாலஸ்த வந்து தேடுறாங்க அந்த நேரத்துல வந்து பகிரங்கமாக நபிசிலாவஸ்த வந்து சந்திக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் வராங்கன்னு சொன்னா அவரையும் போட்டு தாக்குதல் பண்றது அவங்களையும் போட்டு அடிக்கிறது இப்ப நபிசுலாஸருடைய சபைக்கு மறைத்து மறைத்து பதுங்கி பதுங்கி வந்து நபிசுலாஸுடைய சபைக்கு வந்துடுறாங்க நபிசுலாஸ்தர் வந்து இவர் கேள்வி கேட்கிறாரு பாருங்க நீங்க யாரு அப்படிங்கிறாங்க நான் நபி அதிகமெல்லாம் பேச மாட்டாங்க நபிசுலாவஸ் நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க நான் நபி அடுத்தது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாரு நபிக்கு நபினா என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு நபிசரா சொல்லி காட்டுறாங்க அல்லாவால் அனுப்பப்பட்டவன் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் நான் அப்படிங்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறான் எதை கட்டளை இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறார் அடுத்து உடனே நபிசரா சொல்றாங்க படைத்த இறைவன் அல்லாவை மட்டுமே வணங்கணும் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது சிலைகளை எல்லாம் தகர்த்தெரியணும் அப்படிங்கிற கட்டளையோட அல்லா என்ன அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு நபிசலாசம் சொல்லி காட்டுறாங்க உடனே இவர் வந்து உடனே களிமா சொல்லி நான் உங்க கூட இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க நான் ஊருக்கு கூட போல நான் உங்க கூட இருந்துக்கிறேன் உடனே நபிசலா சொல்றாங்க என்னுடைய சூழ்நிலையை இப்ப பாக்குறீங்க என்னை பின்பற்றக்கூடியவங்களை அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க நீங்களே இப்ப பதிங்கி பதிங்கிதான் என் தவறீங்க ஏன் நீங்க இவ்வளவு சிரமப்படணும் நீங்க போயிருங்க உங்க ஊருக்கு போயிருங்க நாங்க வெற்றி அடைவோம் ஒரு எங்களுடைய கை ஓங்கும் அப்ப வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு நபிசுலாவும் சொல்றாங்க அப்ப பாருங்க இன்னைக்கு அந்த நேரத்துல வேடிக்கையா இருந்திருக்கும் நபிசுலால் வந்து சும்மா ஒரு நூறு பேர் இரநூறு பேரு களிமா சொன்ன நபர்கள் லட்சக்கணக்கான மக்களை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான மக்களை எதிர்த்து நாங்க வெற்றி அடைவோம்னு நபிக்கு உறுதியா தெரியும் ஏன்னா அதுதான் நபித்துவோம் அதுதான் நுபுவத் கைகள் ஓங்கும் அப்ப வந்து நீங்க வந்து இங்க கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு நபிசுரா சொல்றாங்க இவங்க வந்துட்டு மக்காவிலிருந்து மதினா ஹிஜரத்தெல்லாம் போய் அடைந்துட்டாங்க போய் சென்று அவர்கள் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக வெற்றி கொண்டு ஒவ்வொரு பகுதியாக மக்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய கை ஓங்கின பிறகு இவர் பாருங்க போகக்கூடிய பயண குழுவில் அனைவரிடமே இந்த அமருபின் அப்சா அப்படிங்கிறவர் யாரு போனாலும் இவரை தாண்டி எந்த ஒரு நபரும் மக்காவில் இருந்தோ மதினாவில் இருந்தோ எந்த ஒரு நபர் போனாலும் நபியை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க சூழ்நிலை என்ன அவங்க அடி வாங்கிட்டு இருக்காங்களா கை ஓங்கிருச்சா ஏன்னா அவர் நபிசுவாச போட்ட கட்டளை எங்களுடைய கை உயர்ந்த பிறகு தான் நீங்கள் வரணும்னு நாங்கள் நல்லா வெற்றி அடைந்த பிறகு தான் நீங்கள் வரணும்னு இப்போ இவர் விசாரிச்சுக்கிட்டே இருக்கார் எப்ப மதினாவில் ஆட்சியை நிறுவி இவர்களுடைய கை ஓங்கி இவர்கள் வெற்றியாளர்களாக இருந்தாங்களோ அப்ப இவர் என்ன பண்றாரு திரும்ப வராரு நபிசுவாசர் வந்து யாரை சொல்லலாம் எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நபிசுல்லால் அஸ்லம் ஒரு நாளைக்கு பல்ல பல கோத்திர தலைவர்களை பல மக்களை தனியாகவும் கூட்டம் கூட்டமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க இவரை சந்திச்சது சில நிமிடங்கள் தான் எத்தனை வருடத்திற்கு பிறகு மக்கா இங்கே மக்காவிலிருந்து மதினாவிலிருந்து வர்றதுக்கு எத்தனை வருடம் நபித்துவத்துடைய ஆரம்ப கட்டத்தில் வந்த ஒருவர் இத்தனை வருடத்திற்கு பிறகும் நபிசுல்லா அஸ்லம் அந்த நபரை ஞாபகம் வச்சிருக்கிறாங்க இதுதான் ஒரு லீடர்ஸ் லீடருடைய குவாலிட்டி ஒரு தலைவருடைய குவாலிட்டி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை அவர்களை ஃபாலோவர் அவருடைய ஃபாலோவர்ஸ வந்து ஞாபகம் வச்சிருக்கணும் நபிசுர் ஆசன் ஞாபகம் வச்சிருந்தாங்க ஞாபகம் வச்சு சொல்றாங்க அந்த நிகழ்வு எல்லாம் நபிசுல் ஆசன் ஞாபகம் பண்ணி சொல்றாங்க இது ஒரு தலைவருக்குரிய ஒரு குவாலிட்டி இதுதான் சுலைமான அரசுல பாருங்க சுலை மாநிலத்துக்கு மனிதர்கள் மட்டும் இல்லை ஜின்கள் மட்டும் இல்லை அனைத்து உயிரினங்களையும் அல்லா வந்து வசப்படுத்தி கொடுத்துருமா ஒரு லீடர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சுலை மாநத்துடைய உதாரணத்தை பாருங்க ஒரே ஒரு பறவை தான் மிஸ்ஸிங் ரொம்பலாம் இல்லை ஒரே ஒரு பறவையை தான் காணாம் அந்த பறவையை காணான்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க அப்ப தன் தன்னுடைய கூட்டத்த தன்னுடைய கூட்டத்தார் தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க யாருக்கு நமக்கு பொறுப்பாளராக இருக்கிறவங்களோ அவங்க மீது கண்ணு கருத்துமாக இருந்தாங்க நபிமார்கள் அவர்களை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவர்களுக்கு எந்த ஒரு குறையோ எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு துன்பமுமே ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க இதுதான் வந்து ஒரு லீடருடைய குவாலிட்டி நபிசராஸ்லம் இந்த நபருக்கு வந்து இந்த அமர்வு நபசா இவருக்கு உட்காந்து நசியத்தை எல்லாம் செஞ்சு உடனே வந்து நபிசராஸ்லம் வந்து தொழுகையை கத்து கொடுக்குறாங்க எப்படி ஒழு செய்யணும் எப்படி தொழுகணும் தின இஸ்லாமில் உள்ள கட்டளைகள் எல்லாத்தையுமே கத்து கொடுத்து உங்களுடைய கோத்திரத்தார்ட்ட திரும்ப போங்க இப்ப நான் என்ன சொல்லிக் கொடுத்தனும் அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ அவர்கள் அதிலேயே வாழ்ந்து இஸ்லாத்துடைய கட்டளையின்படியே வாழ்றாங்க அப்ப இது போல எதிர்வினைகள் எதிர்வினைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு குறைசிகளுடைய எதிர்வினைகள் நபிசல்லாவத்துடைய பதில் எதிர்வினைகள் எப்படி இருந்தது அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுதான் இன்னைக்கு பார்த்தோம் இப்போ இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் சகாபாக்கள் இவ்வளவு கஷ்டத்தையும் இவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்து நம்ம வரைக்கும் இஸ்லாம் மரத்துக்கு காரணம் அவர்கள் தான் அவர்கள் நம்ம போன வகுப்பிலே பார்த்த மாதிரி அவர்கள் அந்த பேஸ்மெண்ட் அந்த அடித்தளம் அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்தனால இன்னைக்கு நம்ம பேனுக்கு ஏசி கீழே உட்காந்து இஸ்லாத்தை பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே தியாகம் நம்மளும் செய்யணும் அதே போல் தீனுக்காக பாடுபட்டு உயிரை நீக்கக்கூடிய உயிரை விடக்கூடிய மக்களாக இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்கி வேண்டும் என்று இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்